சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கண்ணனும் ருக்மிணி தாயாரும் ஒரு த நம்ம லெவலில் நம்ம லெவலில் நம்ம லெவலில் நம்ம லெவலில் தாத்தா பாட்டி லெவலில் அவர்கள் வந்து ஒரு ஊடல் இந்த கண்ணனுக்கு வேலை இல்லை சிண்டின அனாவசியமாக போட்டு சீண்டினான் அந்த ருப்பணியும் அங்கே குண்டினபுரம் அந்த துர்கா மாதாவினுடைய பார்வதி மாதாவினுடைய அந்த ஆலயத்துலேருந்து கூப்பி வந்ததுலேருந்து விரைங்கியும் போகலாம் நம்ம வீட்டு ஸ்திரீகள் மாதிரி இல்லை கல்யாணம் அனுப்புறம் பல வந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறது அப்பா வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ இருக்குது ஒன்றும் இல்லை நான் வந்து என்னுடைய ஸ்வயம் சொந்த அனுபவத்தையே சொல்லலாம் எங்கள் அம்மாட்ட அம்மாவனுடைய பிறந்த ஊர் அம்மாவை வந்து ஒரு எழு எண்பது எண்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்போது இப்போ இல்லைம்மா போயிடுச்சு அப்போது நான் வந்து நான் அடியு வந்து அம்மா கொஞ்சம் சீண்டி அம்மா அப்போ வந்து அம்மாவனுடைய பிறந்த ஊரை பற்றி சொன்னோன்னே அம்மாவனுடைய உடம்பு முடியாத நிலையில் இருக்குது அப்போது கண்டில் பிரகாஷம் தெரிஞ்சது அப்படி செஞ்சு அப்போது அப்படி அந்த ஸ்திரீகளுக்கு எங்கள் மதர் இஸ் அந்த மோஸ்ட் டியரஸ்ட்டு டுமி அவ்வளோ மோஸ்ட் லவபிள் லேடி அதனால் என்னென்ன அவ்வளோ நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்மா மாதிரி அப்போது சீண்டி நான் அம்மா வந்து விளையாடினது அப்போ விளையாடினது அந்த க பார்க்க முடிஞ்சது வயசான காலத்தில் கூட தன்னுடைய பிறந்த வீட்டை பற்றி சொன்னோன்னே கண்ணில் அப்படியும் ஒரு பிரகாஷம் தெரிஞ்சது எல்லாம் அப்படிப்பட்ட அப்படி எங்களுடைய அம்மாக்கிட்டே அதை பார்த்துருக்குற போதும் இந்த ருப்பணி தாயார் இந்த பார்வதி ஆலயத்துலேருந்து கண்ணன் கூப்பின வரைக்கும் திரும்பி எங்கேயுமே பார்க்கல கண்ணனை தவிர வரும்னு தெரியாது அப்போ இவன் வந்து சீன்றான் வேண்டாத விஷயம் சீண்டின உடனே மா நீ தெரியாதன் நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டேன் சொன்ன உனக்கு தீர்க்கமாக ஒரு நாலட்ஜே இல்லாமல் போயிவிடுத்தேன் உனக்கு எது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் பாயிடுத்து அப்படிங்கிறாப்புல ரெண்டு குறைய சொல்லி தங்கிட்டே சொன்னானோ அந்த அப்படி சொல்ல உடனே அவன் பயந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சதுர்புஜத்தோடு இருக்க ஒரு கடனங்கள்லாம் தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் சாந்தம் பண்ணி விளையாட்டாக பண்ணேன் தமாஷ் பண்ணேன் இதில் இருந்து சீரியஸ் எடுத்துட்டேன்னு சமாதானம் பண்ணோடனே அப்புறம் தன்னுடைய நிலைக்கு வந்தவொடனே ஒவ்வொரு பாலுக்கும் ஒரு சிக்ஸர் ரெண்டு சிக்ஸராக அப்படி அடிக்கிறார் அப்படி நம்ம பார்த்துன்னு வரும் கண்டிப்பாக புரட்டி புரட்டி சொல்ல இருக்கும் தப்பாக சொல்கிறாப்புளும் இருக்கும் சரியாக இருக்காப்புலையும் இருக்கும் அந்த ஒரு அனுபவத்தில் இருக்கும் எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி இந்த வீடியோலாம் அப்படியே முழுக்க அனுபவத்தில் இருக்கும் அப்புறம் பார்ப்போம் முப்பத்தி ஆ இந்த முப்பத்தி நாலுலேருந்து சுரேண்டு வராங்க முப்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு ஒரு பதினஞ்சு ஸ்லோகங்களால் சொன்னதில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பார்த்தோம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பார்த்ததில் வருமா முப்பத்தேழில் பார்ப்போம் இங்கே ஸ்லோகம் கண்ணனுடைய பதினாலாவது ஸ்லோகம் பதினாலாவம் இதில் அத்தியாயம் பிரகாத பதினாலு கிஷ் நிஷ்கிஞ்சனாவயம் ஷஸ்வரி நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியா தஸ்மா பிராயே நனா கியாட்யா மாம்பஜந்தி சுமத்தியமே அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்கு சொல்கிறாரு அல்ல தங்களெல்லாம் பணவசதி இல்லாதவர்கள் அதாவது ஏழைகள் தரித்திரர்கள் ஏழை பங்காள ஏழை பங்காளர்கள்கிட்ட பிரியத்தை வச்சு இவர்களுக்கெல்லாம் செல்வந்தர்களுக்கெல்லாம் எங்களெல்லாம் வந்து அவளுக்கு பிடிக்காது அவ்வளோ கும்ப பிடிக்காது இப்படி மூணு குறைகளுக்கு சொல்கிறார் அதாவது தன்னை பணவசதி இல்லாதவர்கள்னு சொல்கிறார் கம்ப்ளீட்டு இந்திராதி சமஸ்தேவதைகளும் துவாரகா நிர்மாணம் பண்ணணும் எல்லாத்தையும் கொண்டு கொட்டிட்டார்கள் அவர்கள்லாம் அவர்களில் பயந்துன்னு கொட்டிட்டார்கள் விஸ்வகர்மா அங்கே வந்து நிர்மாணம் பண்ணியிருக்கார் ஏழை இளையவர்கிட்ட தான் அன்புன்னு சொல்கிறார் அதை குறையாக சொல்லிக்கிறார் குச்சேலாதி மற்ற பக்தர்கிட்ட செல்வந்தர்களை அவனை விரும்புவது என்ன சொன்னார் இந்த மூணு குறைகளுக்கு பதில் சொல்கிறார் ஈ சர்வேஸ்வரா உங்கள் தேர்ந்த அடைவதற்கு இயலாதது ஒன்றும் இல்லைங்கிறதுனால தாங்கள் ஒன்றும் இல்லாதவர்னு சொல்கிறார் உங்கள் முடியாததுங்கிறது ஒன்றும் இல்லை அதில் வந்து ஒரு தாரித்யம் ஒருத்தர் போனார் என்ன மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு அந்த பேராக இது இருக்கு அந்த உப்ப வீதம் பிராமணன் பிராமணன் பந்து அவர் போனார் ரங்கநாத போய் பார்த்தார் ரங்கநாண்டா ரங்கநாதன் ரங்கார் தான் ரங்கன் தான் கொடணும் அப்போ ரங்கநாதன் பார்த்து ரங்கநாதன் நம்ம ரெண்டு பேரும் ஷட்டகர் தான் இங்கேயிருந்து உட்கண்டாய் எப்படி நான் ஷட்டகர்ன்னு சொல்கிறேன் அம்மா நம்ம ரெண்டு பேரும் ஷட்டர் தான் உங்கள் ஆத்துக்காரியும் எங்க ஆத்துக்காரியும் ரெண்டு பேருக்குமே சொந்தக்காரர்கள் தானே அண்ணன் அக்கா தங்க தானே அதனால் நீ சட்டகர் தான் அப்படின்னு தாய் என்னடா சொல்கிற அப்படின்னா ஆமாம் உன்னுடைய ஆற்றுக்காரியும் மகாலட்சுமி தாயார் என்னுடைய ஆற்றுக்காரியும் இது தரித்திரம் மூதேவி என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை அப்போ ரெண்டு பேரும் சட்டகர் படுத்துட்டான் பகவான் திரி படுத்துட்டான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நீ இன்னொரு விதத்தில் நீ வந்து தரித்திரம்தான் எதுக்கு தரித்திர உனக்கு சமமாக உனக்கு ஒன்று உக்கார் மிக்கார் ஏதாவது இருக்காரா கவி பார்ப்போம் அந்த விஷயத்தில் நீ தரித்திரம் தானே மட்பு படுத்தான் பகவான் அப்படி அனுபவிப்பார்கள் உபன்யாசத்துல மிக அழகாக அனுபவிப்பார்கள் அப்படி உன காட்டிலும் உயர்ந்தது வேற ஒன்றும் இல்லைங்கிறதுலையும் நீங்கள் உனக்கு தாரித்ரம் தானே ஒன்றை காட்டிலும் அதாவது கிருஷ்ணா உன்னை காட்டிலும் சமமோ உயர்ந்தது வேற ஒன்றும் இல்லைங்கிற விஷயத்துலையும் தரித்திரந்தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் போன்ற மற்ற விஷயங்கள்லாம் குறைவர நிறைஞ்சி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு இன்னும் நிறையத்துக்கு ஒன்றும் இல்லை அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தாரித்ரம் பிரம்மா போன்ற தேவதைகள்லாம் அவங்களை வந்து பூஜை பண்ணுறதுக்காக அவர்கள்லாம் தங்களையே பூஜை பண்ணுகிறார்கள் ஆமாம் எல்லாரையும் பூஜை பண்ணுறதுக்காக அவங்களை தான் பூஜை பண்ணுறார்கள் அதாவது யோயோ யோ யோ யாம் தரும் பக்தா சிரத்தையா சிரமிச்சு அச்சலாம் பக்தி அப்படின்னா சொல்லுவாங்க கீதையில் அப்போ நீ யாருக்கு நீ வந்து எந்த தேவதையை குறித்து நீ பூஜை பண்ணாலும் கடைசியில் சர்வே நமஸ்காரமாக ஸ்ரீ கேசவம் பிரதி கட்சிங்கிற மாதிரி தான் போகிறது அதனால் அந் அவர்களுக்கு வந்து அன்பர் பிரியவானவர் வேண்டியவர் உங்கள் உங்களுக்கு வே வேண்டியவர்கள் அன்பர்கள் தன்னுடைய செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் இதத்தால் புத்தி போ கெட்டு போய் கர்வமடைந்து திமரடைந்து புத்தி இல்லாத மக்கள்லாம் லௌகீக சுகங்களையும் லௌகீக சுகங்களையும் தேக சுகங்களை இந்திரிய சுகங்களையே நாடி நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் உங்களை தெரியாமல் இருக்கார்கள் புரியாமல் இருக்கார்கள் நீங்கள் தான் அந்த எல்லா ஜகத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் பக்கத்தை காரணம் இருக்கார் ஆமாம் இது வந்து இப்போ ராமாயணத்தில் பார்க்கலாம் பாரத பரத ராம சம்பாரத்தில் ராமர் முதல்ல சொல்கிறது இது மிருத்து உன்னோட கூடவே போகிறது மிருத்த கூடவே உன்னோட வருது மிருத்தியு உன்னோட தோல்லை நின்று அப்படி கூடவே இருக்கிறது யாருக்கு தெரியாது உணராமர் இருக்காங்க அப்போ க கடைசி நேரத்தில் தரீரத்தை விடுற நேரத்தில் கூட நினைச்சவுடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய நீங்கள் தான்கிறது யாருக்கு தெரியாமல் இருக்கேன் அப்போ கடைசி நேரத்தில் அவன் சொன்னான் அந்த அஜாமலன் நாராயணான்னு கூப்பிட்டான் நம்ம கிருஷ்ணா வாசுதேவா கோவிந்தா அப்படின்னு இப்போ கூட அவன் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் சொல்லணும் அது வந்து வராக புராணத்தில் சர்ம ஸ்லோகத்தில் சொல்கிறான் ஹம்ஸ்பராமி மத் பக்தம் நயாமி பரமாமதி அப்படின்னா நடத்தும் நான் நினைக்கிறேன் இல்லை அவனை நினைக்க வைக்கிறேன் கஷ்ட பாஷனை அப்படின்லாம் சொல்லுவார் மாதிரி கல்லு மாதிரி கிடந்தாலும் நான் அவனை நான் நினச்சவனை கொண்டு போகிறேன் இல்லை அவன் நினைக்க வைக்கிறேன்னு அப்படி சொல்லுவார் அப்படி இப்படி இந்த பதினாலாவது ஸ்லோகத்தில் மூணு குறைகளான சொன்னதையும் அவர்களை வந்து கண்ணன் தன்னாக சொல்லின்றதையும் பணவசதி இல்லாதவன் தரித்திரன்னு அப்புறம் தரிதிரவள்கிட்ட தான் வந்து ஏழை எளியவள்கிட்ட பிரியம் இருக்குன்னு இப்போ செல்வந்தர்கள்னா அதாவது பணக்காரர்கள் வந்து விரும்புவதில்லை இப்படி சொன்னால் மூணு குறைக்கும் அந்த பதினாலாவது ஸ்லோகத்துக்கான நிஷ்கிஞ்சனாவயம் சரஸ்வதி நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாக தஸ்பாட் பிராயட நக்யாட்யாம் பாம்ப ஜெயந்தி சுமத்தியமேனதுக்கு இந்த பதில சொன்னால் அந்த ருக்ணிதாய நஷ்கிஞ்சனோ நுயோஸ்திகிஞ்சி யை பலிம் பலிபுஜோ நே அசுதோ அந்தகமாந்த பிரேஷோ பலிபுஜமே பித்துபம் எப்படி சொன்னார் அடுத்தது பத்தெட்ட பத்தொன்பது மூலத்தை சேவிப்போம் தம்பா ஃபாத்மா पलात्मा, சமஸ்துஷா ஃபலாத்மா எஞ்சிய சுமையோ விசந்தி கிருஷ்ணம் தாாம் விபோ சமுச்சோ சஜா பும்சா ஸ்யோ சுகிணோன்னா विभो समुचितो தும் வை சமஸ்தராத்மாசையோ விசந்திருபோச்சி பஜ பும்சா ஸ்ரீஹாச்சரோ சுகதிணோன்னு ஆமாத்மரத்தோதோசி ஹிவ்வீரித்தாலோ அப்ஜபவனே கு மே விரோவீரி கால வேக ஸ்தி அப்ஜபவன உத்தரா அறுபதாவது அயம் முப்பத்தெட்டு முப்போக்கை சமஸ்துருஷா பராத்மா எந்த சுமையோ விசந்தி கிருஷ்ணம் विभो விபோ சமுச்சி பஜ பும்சரோனோன்னா த்தம் நியதண்டு ஆமாச்ச ஜதிமோ ஜாமிதிதி மே வசி கிள்ள உதீரித்தல வேக ஸ்தோ அபவனே குத்தியம் போதா ரொம்ப ரச பார்த்த அதை வந்து புரியும் அந்த லைனில் வந்தால் அதை ரசிக்க முடியும் இல்லைன்னா இப்போ வந்து சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு வளர்றாரு அவ்வளோ இருக்கும் அந்த லைனில் வரணும் அந்த என்பதான் அதனுடைய விஷயம் தெரியும் அதாவது பரமாத்மா அனாவசியமாக ஊடலில் ஏதோ காரணத்தை சீண்டினதில் சீண்டின உடனே அவர் அசத் கிருஷ்ணனுடைய மகத்துவத்தை அப்படி கொற்றார்கள் ஏழு ஸ்லோகத்தில் வந்து அப்போ அனுப்பின சந்தேகத்தை விட இந்த ஒரு பதினஞ்சு ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய பெருமை வசத்தியாக இருக்கும் அதை வந்து அதான் அதை அனுபவிக்கணும் சொல்ல தெரியல எனக்கு அவ்வளோதான் நீங்கள் தாங்கள் எப்படியும் தர்மமர்த்த காமம் மக்கள் சொல்லப்பட்ட நாலுவித புருஷார்த்த ரூபியாக இருக்கான் அதுவும் அதுவும் அவனாக தான் இருக்கான் ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கான் ஆமாம் கிடைக்க வேண்டிய பலன் அதுதான் அதுதான் ஆத்மஸ்வரூப லக்ஷணம் சாஸ்திரங்களில் இது பிரசித்தம் ஆகினால ஞானிகள்லாம் ஆனந்த ரூபமான இதுதான் நாராயணத்தில் சொல்லுவார் ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய அவங்களை அடைய விருப்பத்தால் சமஸ்தமான முழு லோக விவகாரத்தையும் தியாகம் செய்கிறாள் ஆமாம் குருவாயிரப்பன் வேணும் இப்போ எல்லாத்தையும் விட்டுடணும் அப்போ மற்றது வேணும்னா குருவாயிரப்பன் கிடைக்க மாட்டோம் அதுதான் கஷ்டம் எய்தரார் எய்த எய்தர் எய்தரார் இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எய்தர் இது அல்லது ஆர் அப்போது ஹே பிரபோ அந்த ஞானிகளுக்கு தான் உங்களோட சேவிய சேவக பாவ சம்பந்தம் பொருந்துக்கிறது அதாவது குருவாயிரப்பன் சேவ சேவ்யப்பட வேண்டிய தெய்வம் சேவகன் அடியன் அப்படி அப்போ அடியார் நான் அவர் வந்து இஜமானன் நான் அடியன் பக்தன் அவன் பகவான் அப்படி சம்பந்தம் மிகவும் பொருதி இருக்குது சரிச்சு இருக்குது சமுச்சிட்டேன் சரியாக தானே ஆசை கொண்டு அதனால் சுகருக்கங்களை அடைந்த புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமானதையும் இது வந்து நித்தியமாக இருக்க போகிறதில்லை அது பொருந்தினதில்லை இந்த சம்பந்தம் குருவாயூரப்பனோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் நித்திய சம்பந்தம் எங்கள் சுவாமியோட மாற்ற எங்கள் தப்போவன சுவாமியோட இருக்கக்கூடிய சம்பந்தம் நித்திய சம்பந்தம் ஆமாம் அவர் சுவாமி அடியன் சொம் சொத்து அப்போ அடியன் சிஷ்யன் அவர் குரு அடியன் அஜானி அவர் ஞானி சமஸ்தமஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடிய அப்போ அடியன் சரண் சரண்யன் அவர் சரணாகதி அடைய வேண்டிய தெய்வம் குரு ஆச்சாரியன் அப்போது இந்த சம்பந்தம் விட்டே போகாது விடவே முடியாது விட்டவே போகாது அதான் சொல்கிறார் இந்த அதனால் சம்பந்தம் புரிந்தினது ஆனால் இப்போ லௌகிகமாக இருக்கக்கூடிய புருஷ ஸ்திரீ சம்பந்தம் அது வந்து நித்தியமாக இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற அப்புறம் அடுத்தது தொம் நெத்த தண்டை முடிவீங்கன்னா நீங்கள் வந்து பரமஹிம் பரமஹிம்சையை விட்டுட்டும் அதாவது நெத்த தண்டை பரஹிம்சை மற்றவர்களுக்கே சமஸ்தீவராசிகள் எந்த தீவராசிகள்னா அவர்களுக்குலாம் ஹிம்சை பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் கஷ்டம் கொடுக்காமல் விட் விட்டவர்கள்னால் அது அவர்களுக்கு முக்கியமான தர்மம் அது ஆரம்ப தர்மம் வெள்ள மாதிரி இருக்க முடியும் இருக்கிற இருக்கிறார்கள் பெரியவர்கள்லாம் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படி பரஹிம்சையை மற்றவர்களுக்கும் மற்ற ஜீவராதிகளுக்கு ஹிம்சையை வந்து விட்டு ஒழித்தவர்களும் எப்பொழுதும் தியானசீலா இருக்கக்கூடிய முனிவர்கள் முனிவர சதா மரணம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் அப்படி அவர்களால் கீர்த்தி செய்யப்பட்ட அவர்களால கீர்த்தனம் செய்யப்பட்ட கீர்த்தனம் செய்யப்பட்ட புகழப்பட்ட பாடப்பட்ட கொண்டாடப்பட்ட மகிமை கொண்டவர் நீங்கள் சமஸ்த பிராணிகளுக்கும் ஆத்மா நீங்கள் தான் தன்னுடைய பக்தர்களுக்கும் ஆத்மாவினுடைய சுரூபத்தையே கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற காரணத்தால் உங்களுடைய அந்த பபத்புப உதீரித்த கால வேகம்னு சொல்கிறதுனா உங்களுடைய கண் இமையிலிருந்து ஏற்பட்ட காலத்தினுடைய வேகத்தால் சமஸ்த போகங்களும் அவ்வளோ தான் க்ஷீணித்து போடுது அவன் வந்து பாகவத்தில் இங்கே தான் சொல்கிறாங்க யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணேன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் பிடுங்கிடுவேன்னு அதுதான் இங்கே சொல்கிறேன் அந்த அந்த விஷயந்தான் இங்கே இப்படி இந்த மாதிரி சொல்லப்படுது யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிடுவேன் அப்போ அவனுக்கு வந்து என்னை தவிர ஒரு கதி இல்லைங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினப்பறம் அப்புறம் அவனுக்கு வந்து உயர்ந்த கதியே கொடுக்குறான் அதைத்தான் சொல்கிறார் அப்போ அவனுடைய கண் இமையிலேயே கா காலத்தினுடைய கதி தெரிகிறது ஏற்கனவே விஷ்ணுபுரணத்தில் பார்த்துருக்கோம் விஷ்ணு நணத்தில் சொல்லுங்கள் அந்த காலங்கிறது விஷ் ஒரு அம்சம் அப்படி இருக்கிற போது அந்த காலத்தினுடைய வேகம் அவனுடைய கண் இமை கொட்டுறதுலேருந்து நல்லா அப்போ என்னது அதனாலேயே அவனுடைய சங்கல்பம் செயல்பட்டு எல்லா போகங்களையும் இழந்தவர்களாக ஆகிறார்கள் நாசமடைந்துடும் அப்போது பிரம்மதேவரையும் இந்திரன் போன்ற திப்பாளர்கள் விட்டு என்னால் உங்களை வரிக்கப்பட்டீர்கள் எனக்கு அப்படி பிரம்மாதி தே இப்படி இருக்கிற போதும் விஷுபாலன் போன்றவர்களாம் என்ன யார் நான் வந்து பிரம்மாதி தேவர்களே எல்லா மற்ற தேவர்களையே நான் விட்ட போதும் யாரையும் கேர் பண்ணாத போதும் யாரையும் எனக்கு வந்து பத்தியாவரணம் நினைக்காத போதும் அவர்களே இருக்கிற போது இந்த சிசுபாலன் போன்ற இந்த இது மனுஷ அசுர அசுர அசுர ராஜாக்கள்லாம் எப்படி வந்து கேர் பண்ணுவோம் எப்படி வலிப்போம் அப்படி சொன்னால் அந்த மகாலட்சுமி தாயாரான ருக்மணி விவரமாக பார்ப்போம் பதினஞ்சாவது ஸ்லோகத்திற்குண்டான பதில் சொல்கிறாள் இந்த பதினஞ்சாவது ஸ்லோகம் என்ன யோகோ ஆத்மசமம் வித்தம் ஜென்ம ஐஸ்வர் யக் கிருத்திர் பவஹா தயோர் விவாகோ மைத்ரி சேன உத்தம அடம் யோகோ கொஜிடின் இது பதினஞ்சாவது ஸ்லோகம் கண்ணன் சொன்னது அதுக்கு பதில் சொல்கிறான் இந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் இதே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பொருத்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக இருக்கே பண்ணிட்டே அப்படின்னா சொல்கிறாள் நம்ம ருப்பணி தாயார் முப்பத்தி எட்டாவது மனுஷன் நாடக்கூடிய பலன்கள் என்னென்ன தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிப்பட்ட நாலு விதமான புருஷார்த்தங்களும் நீங்க தான் கண்ணனே அந்த தர்மம் கண்ணனே ஒரு வஸ்து கண்ணனே சுகம் கண்ணனே அந்த மோட்சம் அவ்வளவுதான் அப்போ ஏற்கனவே இதுல வைஷ்டம் அதுல பாஷையில சொல்ற போதும் உண்ணும் உணவும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே அப்போ அப்படிதான் அப்போது செய்யக்கூடிய கர்மாக்களுடைய பலன் அதனுடைய சாதனை சாதனையுடைய பலன் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணக்கூடியது நீங்க தான் அதாவது கர்மாவும் கர்த்தாவும் அது காரகிதாவும் அதனை கர்ம பலனும் கர்ம பலனை ஈஸ்வரனும் எல்லாம் நீங்கிறான் அப்படி உங்களை அடைய விரும்பக்கூடிய ஆத்ம ஜானிகள்லாம் லோக வஸ்துக்கள் அத்தனையும் தியாகம் பண்ணார்கள் எல்லாத்தையும் நம்ம உலக விஷயங்கள் அத்தனையும் தியாகம் பண்ணார்கள் கண்ணன் ஒத்தனே போடணும் அப்போ பிரபுவே அந்த ஜானிகளுக்கே உங்களுக்கு உங்களோட சேர்ந்த அந்த உறவு இருக்கு சம்பந்தம் அது ஏற்றது சரியானது இந்த ஸ்திரீ புருஷ சம்பந்தம் அதை நாடிக்கொண்டும் அதனால இந்த சுகத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அடையக்கூடிய இந்த பாமரர்கள் அடிய மாதிரி வச்சுப்போம் அப்போ எப்படி இருந்தாலும் உங்களோடது உறவும் அவ்வளவு கிடைக்குமா கிடைக்காது ஏதாவது அப்போ நீ லௌகீக சுகம் வேணும்னா ரங்கன் கிடைக்க மாட்டான் கண்ணன் கிடைக்க மாட்டான் கண்ணன் போணும் ரங்கன் தான் ஓணும்னா லௌகிக்க சுக்கா பிடிக்கவேன்னு சொல்லியிருக்கான் பரவான் நான் ஸ்லோகமா பிடுங்கிடுவேன் சொல்லியிருக்கான் இதே பாகத்தில் பார்த்துருக்கோம் அடுத்தது தொம்யஸ்தண்ட முனிபிகின்னு சொன்னதுல பதினாறாவது ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் சொல்லார் அது என்ன சொன்னார் பதினாறாவது ஸ்லோகத்துல வைதர்பிகர் அவிஞ்யாய அதீர்க சமீக்ஷையா விரதாவஜம் குணிஹின பிக்ஷுபிகி ஸ்லாகிதா முதா வைதர் பி ஏத்தர் அவிஞ்யாய அதீர்க சமீட்சையா விர்தாவயம் குணர்கினா பிக்ஷுபிகி ஸ்லாகிதா முதா அதுதான் சொல்கிறாள் பதில் அந்த பிராமணர்களால் வீணாக நான் துரிக்கப்படுகிறேன் உண்மையாக உணராமல் இருக்கார்கள் எனக்கு வந்து இந்த வரக்கூடிய செல்வம் வருமானம் ஐஸ்வர்யத்தை பற்றி நினைக்காமல் இருக்கிறது இப்படிப்பட்ட குறைகளை நிறைவாக சொல்கிறாள் அப்போ துன்புறுத்தக்கூடியவர்களையும் தண்டிக்காது இறக்கம் காட்டி மற்றவர்களை அனவரத்தும் மனத்திலேருந்து அதாவது கிருஷ்ணனையே அனவரத்த மனத்தில் நிறுத்திட்டு வழிபடக்கூடிய முனிவர்கள் இது எங்கே பார்க்கலாம் தண்டகாரண்ய வாச ராமாயணத்தில் பார்க்குறான் அரண்ய கண்டத்தில் தண்டகாரண்ய வாசிகள் முனிவர்கள்லாம் ராட்சசர்கள் துன்புறுத்தார்கள் அவர்களுக்கு வந்து இவர் வந்து தண்டம் பிரயோகம் பண்ணலை அவர்கள் வந்து நத்த தண்ட முனிமிகின்னு சொல்கிறார்கள் நத்த தண்ட அந்த காமிச்சார் அதனால அவர்கள் எந்த வித விதமான தண்டனையும் கொடுக்காம அவர்கள் இரக்கம் கொண்டும் இருக்கார்கள் சன்னியாசிகள் அதே மாதிரி மற்றவர்கள் என்ன துன்புறு துன்புறுத்தல் செய்தாலோ அதவர்களை வந்து பிரத்தி ஒன்றும் பண்றதில்லை ஒன்றுல ஒரு வார்த்தை இதாக சொன்னால் இருக்கிறதே சொல்ல சொன்னோன்னா உடனே சுருக்குன்னு கோபம் வரும் சுருக்குன்னு இந்த மான அபிமானம் வரும் ஜென்டலாக பொதுவாக பார்க்கலங்க ஆனால் நீ சரீரத்தையே அவர்கள்லாம் என்ன பண்ணார் தண்டுகாரன்வாச ரசிகளுக்கும் அவங்க அவர்கள் ரக்சதர்கள் வருவார்கள் அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள்லாம் கெடுப்பார்கள் யாகயக்கியங்களை கெடுப்பார்கள் அவர்களை சாப்பிட்டு எலும்பு துப்பிட்டு போயிருக்கார்கள் அவர் அப்போ தான் அவர்கள் பிரார்த்தனை உண்டார்கள் ராமா நீ வந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் கர்ப்பபூதத்தை அப்படின்னு சொல்லுவார் கர்ப்பபூதத்தில் கர்ப்பத்தில் எப்படி ரட்சிக்கிறாரோ அப்படி பண்ணணும்னு அப்போ நீங்கள் கேட்கணுமா நாங்களே இல்லை பண்ணணும் எங்களை ஞாபகப்படுத்தின சொல்லி அவர் ரட்சிக்கிறார் அப்புறம் பதிமூணு வருஷம் அப்புறம் பதிமூணாவது வருஷம் ஏண்டில் தான் ஜனஸ்தானம் அசுரர்கள்லாம் முடிப்பார் வரும் அப்போ அப்படி தன்னை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் துன்புறுத்தக்கூடியவர்கள் கூட தண்டிக்கார இறக்கம் கொள்ளக்கூடிய அவர்கள்லாம் உங்களையே நவர்த்த மனசுக்கு வச்சு ஆராதிக்கிறார்கள் உங்களுடைய பெருமையை பாராட்டுகிறார்கள் லோகத்தினம் ஆத்மா நீங்கள் பக்தர்களுக்கு தண்ணியே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா ஆத்மஸ்வரூப லட்சணத்தை கொடுக்கக்கூடியவர் பிரம்மா மற்றும் திக்பாலகர்கள் அவர்கள்லாம் விரும்பக்கூடிய அத்தனையும் கொடுப்பாருங்க உங்களுடைய பூர்வ அசைவாலையும் செயல்படக்கூடிய இந்த காலம் உங்களுடைய புருவம் அசைஞ்சா காலை வந்து வேலை அவர்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் அப்படி நடக்கிறது அப்போது அவர்கள்லாம் அந்த வேகத்தால் காலத்தினுடைய வேகத்தால் அழிக்கப்படுகின்றன அதை உணர்ந்து தெரிந்து கொண்டு அவர்களெல்லாம் விட்டுட்டும் உங்களையே நான் கணவராக பதியாக வரித்தேன் ஏன் பிரம்மா போன்றவர்களையே வரிக்காத நான் வந்து விஷு எப்படி நான் வரிப்பேன் அதுதான் சொல்கிறார் ஏன் கண்ணன் வந்து கால தேச வஸ்து பேரம் இல்லாத பரமாத்மா நீங்கள் நானு நான் நீங்கள் கால தேச வஸ்து பேதம் பேதப்பட்ட சின்னமான ஜீவன் ஆனால் இந்த ஜீவன் வந்து அந்த பரமாத்மாவை சமஸ்தீவராஜிகளுக்கும் ஆத்மாவில் கூடிய அவரை பற்றணும் அவரை விட்டுடும் மற்றவர்களை வந்து பற்றி என்ன பிரயோஜனம் அதைத்தான் ருப்பணி தையார் சொல்கிறார் அப்படி சன்னியாசிகள் தண்டகாரண்ய வாசிகள் முனிவுகளை பண்ணாரோ அப்படி மற்றவர்களை வந்து எவ்வளவு தான் துன்புறுத்தப்பட்டாலும் அவர்கள்ட்ட கொண்டும் அனைவர்தும் உங்களையே அதுதான் இந்த பதினாறாவது ஸ்லோகத்துக்கு பதில் இங்கே சொல்கிறான் அடுத்தது முப்பத்தி ஒம்பதாயிரத்தில் அடுத்தது ஸ்லோகம் மேலே பார்க்கணும் கிருஷ்ணாக